வணக்கம் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதியான ஆசிரியர் தினத்தன்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தால் சுற்றுச்சூழலில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பிராக்டிஸ் கோச் எனப்படும் இணையதளத்தை அதாவது வினாடி வினா இணையதளத்தை தொடங்கியுள்ளது இரண்டு மியான்மர் நாட்டிலிருந்து மேற்கு வங்காளத்திற்கு புலம்பெயர்ந்த ரோஹிலா சிறுவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அடையாள அட்டை வழங்கியுள்ளது மூன்று தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் விலங்குகளை பயன்படுத்துவதற்கு தேசிய அளவிலான கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற இடம் குரு கிராம் நான்கு உலக ஓசோன் பாதுகாப்பு தினம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஐந்து சமீபத்தில் மகாரத்னா அந்தஸ்து பெற்ற நிறுவனம் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இனி இன்றைய கேள்விகள் 1 அவசர காலங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நாடுகளில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும் நாடு எது இரண்டு முகலாயர்கள் குறித்த அனைத்து பாடங்களையும் அந்த ப அந்த மாநில பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட மாநிலம் எது மூன்று இந்திய ஆண்கள் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளரான ஜோத் மர்ஜின் என்பவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் நான்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிராண்ட்லேந்து பெண்கள் இறுதிப் போட்டியை கைப்பற்றியவர் யார் ஐந்து எமோஷனல் சப்போர்ட் ஹெல்ப்லைன் டைரக்டரி என்று அழைக்கப்படும் செயலி எதனுடன் தொடர்புடையது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி